திருச்சிற்றும் திருமுறையே சைவநெறிக்கருவூலம் தெந்தமிழின் தேன் பாகு ஆகும் திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ்வேதம் திருமுறையே நடராசன் கரம்பருந்த எழுதியருள் தெய்வநூலாம் திருமுறையே சுக்கேசன் மதிமலிவாய் மலந்தருளும் சிறப்பிற்றாமால் எல்லாம் அல்ல கண்ணுதற் பெருமான் உயிர்களுடைய துன்பநிலை கண்டு அவற்றின் துன்பத்தை நீக்கும் பொருட்டாக தனது கருணையினாலே அருளாளர்களுடைய அறிவை அதித்திற்று நின்று அருளியது தமிழ் பன்னிரு திருமுறைகள் திருஞானசம்பந்த பெருமான் முதலாக தெய்வ சேக்குளார் பெருமான் ஈராக இருபத்தி ஏழு அருளியது பன்னிரு திருமுறைகளாகும் இறைவன் மறை தந்தது துன்பத்தை நீக்குவதற்காக அதே இங்கு அருளாளருடைய அறிவை இடமாக கொண்டு இறைவன் அருளிய தமிழ் வேதமும் உயிர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் என்று தெய்வ சேர்க்குளா பெருமான் பனிரெண்டாம் திருமுறையில் குறித்து அருளுகின்றார்கள் திருஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கின்ற வகையில் இம்மாநிலத்தோருக்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கழிகூற தம் பாடல் பரமர்வால் செல்லுமுறை பெறுதற்கு என்று குறித்து அருளுகின்றார்கள் அதேபோல திருநாவுக்கரசு பெருந்தகை முதன்முதலாக அருளுகின்ற திருப்பதிகத்தை குறிக்கின்ற வகையில் போற்றால் உலகு ஏழின் வருந்துயரம் போமாறு எதிர்நின்று புகன்றனரா என்று உயிகளுடைய துன்ப நீக்கத்துக்குத்தான் திருநாவுக்கரசு பெருந்தகை திருப்பதிகம் அருளுகிறார்கள் என்று குறித்தருழுகின்றார் அதேபோல நம்பி ஆர்வதர் அருளிய முதல் திருப்பதிகத்தை குறிக்கின்ற இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார் என்று அருளுகின்றார் தெய்வசேக்கிழா பெருமா ஆக பன்னிரு திருமுறைகளாகிய தமிழ் வேதம் உயிர்களுடைய துன்பநீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்துக்கும் உரியது என்பது தெய்வ சேக்கலாபெருமானுடைய வாக்கிலிருந்து காணலாம்